வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பவர் தன் வயிற்றின் நரக நெருப்பை தான் ஊற்றிக்கொள்கிறார் என்று நபி அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடுபவன் பருகவன் என்று உள்ளது முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் தங்கம் வெள்ளியின் பாத்திரத்தில் பருகியவன் தன் வயிற்றில் நரக நெருப்பைத்தான் ஊற்றிக்கொள்கிறான் என்று உள்ளது